வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டர் குலத்திலே பிறந்த வேதவியாசர் வணக்கத்துக்குரியவர் ஐந்தாவது வேதமான மகாபாரதத்தில் நாம் அன்றாடம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து தர்மங்களையும் சொன்னார் சுலபமான தர்மங்கள் எளிமையாக கடைபிடிக்க முடிந்த தர்மங்கள் அதில் நாம் கடந்த நாள் ஒரு கேள்வி பார்த்தோம் எது கருணை கொடுப்பதா மீட்பதா எது கருணை அனைவரும் நன்கு இருக்க வேண்டும் லோகம் வாழட்டும் அப்படின்னு நினைப்பதுதான் கருணைக்குள்ளே சிறந்த கருணை என்பதை பார்த்தோம் இனி அடுத்தது இன்றைக்கு தொண்ணூறாவது கேள்வி கிம்ச்ச ஆர்ஜவரம் உதாகிருத்தம் கிம் ஆர்ஜவம் உதாகிருத்தம் எது நேர்மையன்று கொண்டாடப்படுகிறது ஆர்ஜவங்கிறது நேர்மை கொண்டாடப்படுகிறது லஞ்சம் வாங்காமல் இருக்கிறார் நேர்மையானவர் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடப்பார் நேர்மையானவர் மனதில் நினைச்சுட்டு வாயில ஒன்னு மாட்டார் நேர்மையானவர் என்ன சொல்றாரோ கண்டிப்பா பண்ணுடுவர் நேர்மையானவர் தன்னை பற்றி தவறா ரெப்ரசன்ட் பண்ணிக்கவே மாட்டார் நேர்மையானவர் இதெல்லாம் நேர்மையின் உதாரணங்களாய் நேர்மையனுடைய உருவங்களாய் சின்னங்களாய் எத்தனையோ சான்றோர்கள் நம்முடைய பாரத பூமியில் வாழ்ந்துள்ளார்கள் மறைந்துள்ளார்கள் புகழ் உடம்பாளர்களாக இன்றும் நம்மிடையே வாழ்கிறார்கள் இப்ப அந்த நேர்மைங்கிறதுக்கு விளக்கம் சொல்லப்பெறார் எது நேர்மை கிம்ச்ச ஆர்ஜவம் ஆர்ஜவம் சமச்சித்தா சமச்சித்தா சமமான சித்தம் சமமான மனது ரெண்டு பேரை பார்க்கிறோம் இவர் இவர் இவர் என்ற வேற்றுமை உடனே புரிஞ்சிரும ஆண் பெண் வேற்றுமை வயதானவன் இளையவன் வேற்றுமை படித்தவன் படிக்காதவன் வேற்றுமை இந்த வேற்றுமைகளை கலைந்து அனைவரும் சமம் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அது சமச்சித்தா மனத்தால் அனைவரையும் சமமாக பாவித்தல் அந்த சமமான சித்தம் வந்து அதான் நேர்மை அப்ப நேர்மையற்ற தன்மை அது வைஷம்யம் வைஷமியம்னா உயர்வு தாழ்வை நோக்குதல் நேர்மை நேர்கோடு சொல்லுகிறோம் கோணலான கோடுன்னு சொல்றோம் அந்த நேர்மைங்கிற வார்த்தையை கொஞ்சம் உள்ள புகுந்து பார்ப்போம் நேரான கோடு கோணலான கோடு கோடு நேர இருக்கு இப்படி அப்படி வளையாது அப்ப நேர்கோடு அத போலதான் நேர்மை நேர்கோடத்தான் இருக்கும் வளைச்சல் இருக்காது ஆனா வளைவான கோடு வளைந்திருக்கும் அப்படின்னா வேறுபாடுகளை நோக்கும் நேர்கோடு வேறுபாடுகளை பார்க்காது நேர்மையாகவே இருக்கும் ஆனா வளைஞ்சிருக்கிற கோடு வேறுபாடுகளை பார்க்கும் உயரும் தாழும் பக்க போகும் எதிர்வாட்டில் போகும் ஆனா நேர்கோடுக்கு எந்த பக்கத்துல போகும் போகாது நேரத்தானே போறது அப்ப நேர்மையு சொன்னாலே மனத்தில் நேர்மை உடலில் நேர்மை பேச்சில் பே நேர்மைனு தேவை இந்த நேர்மைக்குள்ளே சிறந்த நேர்மை அனைவரையும் பண்டிதாக சமதரிசினா சமதரிசனம் வரணர்ஜுனா அதத்தான் பிரம்ம தரிசனம்னு சொல்றோம் ஒருத்தன் பிரம்மத்தை உணர்ந்து கொண்டான் தன்னை உணர்ந்து கொண்டான் என்றாலே அனைவரையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சு பார்க்க முடியும் என்னுடைய பெற்றோர் பெற்றோர் தான் பகத்து வீட்டுக்காரர் பகத்து வீட்டுக்காரர் தான் கைப்பிடித்த கணவர் என் கணவர் தான் கணவர் அவருடைய கணவர் தான் என் பிள்ளை என் பிள்ளை பிள்ளை இன்னூத்தரோட பிள்ளை எப்படி இவர்களுக்குள் சமமாக பாவிக்க முடியும் அப்ப நான் எல்லாருக்குமே தினமும் சமைக்கணுமா இந்த தெருல யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாரையும் சமமாக நினைத்து கொண்டு சமைத்து போட வேண்டுமா இந்த தெருளை எந்தெந்த குழந்தைகள் இருக்கோ எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் நான் தான் கட்டுறதுக்கு முடியுமா எல்லாரோடையும் இன்னைக்கு இனிக்கு பேசி இருக்க முடியுமா எல்லாரோடையும் ராத்திரி நம்ம வீடு கட்டி வச்சிருக்கோம் மொத்த பேரும் ஒரே வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா நடைமுறைக்கு ஒத்து வராப்பதே இல்லையே பின்ன சமச்சித்தாங்கிறது என்ன நேர்மைங்கிறது யாது இதைத்தான் கண்ணன் விளக்கிறார் நான் ஆறையும் இப்ப எல்லாரும் ஒரு வீட்டில் தங்கணும்னு சொல்லலே மொத்த பேருக்கு சமைச்சு போடுன்னு சொல்லலே ஆனால் நம் உள்ளத்தாலே இவன் வேண்டியவன் இவன் வேண்டாகவன் என்ன பிரித்து வைக்கிற மூலயம் எம் பிள்ளை நினைக்கிறது தப்பில்லை இது இன்னொருத்தருடைய பிள்ளைன்னு புரிஞ்சுக்கிறது தப்பில்லை ஆனா என் பிள்ளைங்கிறதுனால வேண்டியவன் இன்னொருத்தருடைய பிள்ளைங்கிறதுனால வேண்டாகவன் என் கணவன்கிறதுனால வேண்டியவர் அவர் இன்னொருத்தருடைய கணவன்னால வேண்டாகவர் என்று நினைப்பது கூடாது அனைவரிடத்திலையும் அவரவர் உடலை தாண்டி ஆத்மாவை பார்க்கும் எண்ணம் வரவேண்டும் என் பிள்ளைக்கும் ஆத்மாதான் அவருடைய பிள்ளையும் ஒரு ஆத்மாதான் என்னுடைய கணவன் ஆத்மாதான் அவருடைய கணவனும் ஆத்மாதான் எம் மனைவி ஆத்மாதான் அவருடைய மனைவி ஆத்மாதான் என் பெற்றோர்கள் ஆத்மாதான் அவருடைய பெற்றோர்கள் ஆத்மாதான் ஆத்மான்னு பார்க்கும் போதே அப்ப உடலை பிரித்து விடுகிறோம் உடல் இருக்க இருக்கத்தான் வேறுபாடுகள் வெளிப்படுகின்றன ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டா வேறுபாடு வராது இன்னைக்கு சமுதாயத்தில் பல பேசப்படுகிறது ஏன் ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் உயர்வு தாழ்வு இருக்க வேண்டும் இருப்பது கூடாது சாஸ்திரங்கள் எல்லாம் என்னென்ன பிரித்து பேசுகின்றனவே என்று சொல்லலாம் தவறான கண்ணோட்டம் நாம உண்மையாகவே ஒத்தருக்கொத்தர் உயர்வு தாழ்வு பார்க்காமல் இருக்கணும்னு சொன்னால் உடலை பார்க்கும் வரைக்கும் அந்த உயர்ந்த சிந்தனை வாராது உடலை தாண்டி ஆத்மாவை பார்த்தாதான் வேறுபாட்டை களையவே முடியும் ஒண்ணு ஞாபகம் ஒருத்தர் கருப்பார்க்கார் இன்னொருத்தர் வெளுப்பாருக்கார் ரெண்டு பேரையும் பாத்துட்டு ரெண்டு பேரும் வெளுப்பா இருக்கா நினைச்சுக்கோன்னா இல்ல ரெண்டு பேரையும் கருப்பா இருக்கோம் நடக்காது ஒருத்தர் நாலே முக்கால் அடி இருக்கார் ஒருத்தர் ஆறே முக்கால் அடி இருக்கார் இல்ல ரெண்டு பேரையும் பாத்துட்டு நீ ரெண்டு பேரும் ஆறடி அப்படின்னு நினைச்சுக்கோன்னா என்னால் நினைச்சுக்க முடியாது ஏன்னா கண்ணுக்கு நேரம் நான் பாக்குறேனே கண்ணுக்கு நேரம் ஒருத்தர் வெள்ளையா இருக்கார் கண்ணு நேரம் ஒருத்தர் கருப்பா இருக்கார் இப்ப கருப்பா இருக்கிறது அவர் குற்றம் இல்லையே வெள்ளையா அவர் குற்றம் ஆனா அந்த ரெண்டு பேரையும் வெள்ளையா இருக்கா நினைச்சுக்கோன்னா என்னால் நினைச்சுக்க முடியாது எங்க வேறுபாடுகள் உள்ளனவோ அந்த வேறுபாடுகளை காட்டிட்டு ஆனா வேறுபாட்டை நினைக்காதேன்னு சொன்னால் அது உலகத்தில் நடக்காது அப்ப ஒரே வழி என்ன தெரியுமா எங்க வேறுபாடுகள் இல்லையோ அதை பார்த்து பழகி கொள்ள வேண்டும் இது உண்மையா இல்லையே யோசிப்பாருங்க வேறுபாடோட இருக்கிறத பார்த்துட்டு இல்லேன்னு நினைச்சுக்கோன்னு சொல்றதை விட்டுட்டு வேறுபாடே இல்லாததை தெரிஞ்சு நோடலாம் அப்ப கண்டிப்பா நம்ம மனசும் ஒத்துனும் சாஸ்திரம் வேற ஒத்துக்கறதே ஆத்மாக்களுக்குள் எந்த வேறுபாடுகளும் இல்லை இந்த ஆத்மாவும் அணு இந்த ஆத்மாவும் அணு இந்த ஆத்மாவும் அணு இந்த ஆத்மாவையும் வெட்ட முடியாது நினைக்க முடியாது வளர்த்த முடியாது இந்த ஆத்மாவையும் வெட்ட முடியாது வளர்த்த முடியாது நினைக்க முடியாது இந்த ஆத்மாவையும் வெட்ட முடியாது வளர்த்த முடியாதுன்னு நினைக்க முடியாது இதே ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங் பாடியோட இருக்கார் ஒருத்தர் ரொம்ப வீக் பாடியோட இருக்கார் இப்ப இவரை வந்து நீங்க ஒரு பத்து நாள் பட்னி கடங்க முடியுமே அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் அதே வீக்கா இருக்கிறவருக்கு ஒரு வேலை பட்டினி கடந்தா குளுக்கோஸ் ஏத்தணுமோ ஒண்ணுமோ அப்ப வேறுபாடு நேரம் தெரியல சொல்லியோ ஆனா இப்ப ஆத்மா விடத்துல போய் நல்ல குண்டான உடலுக்குள்ள ஆத்மா அதனால அவரால் தான் பட்டினி இருக்க முடியும் இந்த இளைச்ச உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா பட்டினி இருக்க முடியாது என்கிற வேறுபாடுகளே அந்த ரெண்டு ஆத்மாக்களுக்கும் இராது எந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஒரே தன்மை அது அது இருக்கிற ஆத்மாவோ பூனைக்குள்ள இருக்கிற ஆத்மாவோ மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவோ மரத்துக்குள்ள ஆத்மாவோ அனைத்தும் ஓர் தன்மையது வித்யா வினய சம்பே பிரே நல்ல அரிந்த அந்தணன் படித்த அந்தனாக இருக்கட்டும் படிப்பறிவில்லாத அந்தனாக இருக்கட்டும் ஆத்மா சமமானதே யானைக்குள்ள இருக்கிற ஆத்மாவா இருக்கட்டும் ஆத்மாவாக இருக்கட்டும் இரண்டும் சமமானவர்களே செய்வ சுவபாகேஜ நாய்க்குள்ள இருக்கிற நாய அடித்து உண்ணுவனுக்குள்ள இருக்கும் ஆத்மாவாக இருக்கட்டும் ரெண்டும் சமமானதே இந்த சமதர்சனம் வந்துருக்கு நாள் அதுதான் நேர்மை அப்ப நேர்மையு எதை சொல்லுகிறோம் யாரால நினைச்சதையே பேச முடியும் பேசினதையே செய்ய முடியும்னால் அனைவரிடத்திலும் வேறுபாடுகளை யார் பார்க்கறத விட்டுடுறானோ அவனிடத்தில் வேறுபாடுகளை பார்க்காத எப்ப முடியும் வேறுபாடு அச்சத பாக்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் கண்ண வேறுபாடு படாத என்ன அப்படி வேறுபாடு இல்லாத இந்த ஜீவாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் சமம் இவரும் இவரும் ஆகாரத்துல ஒத்தவர் பண்பாட்டுல ஒத்தவர் யானத்தில் ஒத்தவர் இவருக்குள்ள அதே பரமாத்மா இவருக்குள்ள அதே பரமாத்மா இதனால்தான் இரண்ட கசிப்புவுக்கும் பிரகலாதனால நல்லது சொல்ல முடிஞ்சது விபீஷணனும் ராவணனுக்கு நல்லது செல்ல முடிஞ்சது இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் பிராட்டி சீத்தையை பிரித்த பாபி உன்னை ஒட்டி உடனே விபீஷணன் கோவிச்சுக்கணுமே அவனுக்கு நல்லது சொல்லான் தன்னையே யான கால போட்டு விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தவன் தந்தை பிரகலாதன் கோவித்துக் கொண்டிருக்க வேண்டுமே இரண்டிவுக்கும் நல்லது சொல்றான் இவன் எல்லாம் எப்படி சுவாமி இது சாத்தியமா இருக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை யாரான வசி இருந்தாலோ வாழ்த்திருந்தாலோ வெசின்றிருந்தவாழ எப்பவுமே வைசின்றிருப்போம் வாழ்த்திருக்கிறவாழ என்னை கொண்டாடிவிட்டான்னு எப்பவும் அவருக்கு நல்லது பண்ணிட்டே இருக்கும் அது ஏன் நமக்கு மட்டும் இந்த வேறுபாடே ஒரே காரணம் என்னை வைகிறான் என்னை வாழ்த்துகிறான் ஆத்மாவை வையவும் முடியாது வாழ்த்தவும் முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கல வாழ்த்ததலோ உடலுக்கு மட்டும்தான் முடியும் அதோ அந்த ஆத்மா ஒரு உடலை எடுத்துன்னு வாயால வாழ்த்துறதோ இல்லையோ ஆத்மா வாழ்த்தாது உடல் இருக்கிற வாய்தான் வாழ்த்ததுன்னு தெரியல ஆத்மா வெய்யவும் வெய்யாது வாழ்த்தும் வாழ்த்தாது ஆத்மாவுக்கு சுகம் பிரம்ம சுகம் ஒன்னு தான் தெரியும் அந்த பிரம்மானந்தத்திலே ஞானத்தில் ஆனந்தத்தில் அனைத்து ஆத்மாக்களும் சமம் இந்த நேர்மைக்கா ஒரே ஒரு இடம் சொல்றேன் ராமன் பஞ்சவட்டி நாசிக் பஞ்சவட்டியில் இருக்குதான் பக்கத்துல சீகை அருகில லக்ஷ்மணன் காத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கும் நான் சிக்க மும்பையில இருந்து கொஞ்சம் இருக்கிற இடம் மகாராஷ்டிரத்துல இருக்கு பஞ்சவட்டி தப்போவன் ரொம்ப ஆச்சரியமான இடம் அங்க பரணசாலை அமைத்து கொண்டுதான் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்ப ஷூர்பனக்கா வருகிறாள் ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்துல வால்மீக்கு பார்த்தவருக்கு சிரிப்பே வந்துருக்கு நல்ல ஒற்றுமை ராமனுக்கும் இவளுக்கும் இவன் என்னென்ன அழகோ அது ஒண்ணுமே அவள்கிட்டே இல்லை சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமஜம் மகோதரி சுஸ்வரம் பைரவஸ்வரா சுகேசம் தாமிரமூர் ஜஜா இவன் பேசினாலே இசேசைக்கு அவ பேசினாலே காதே தாங்க மாட்டேங்க இருக்கு இவனுக்கு இடுப்பே எங்க இருக்குன்னு தெரியல சாமுதிரிகை அவளுக்கு இருக்கிறதே இடுப்பு ஒன்னுதான் இருக்கும் போது இருக்கு இவன் கண்ணை பார்த்தாலே தாமர புஷ்பத்தாலும் அவ கண்ணை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு உயிர் போடும் போல இருக்கு இப்படி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் சூர்பணக்க வந்தவள் தன் உருவத்தை மாத்தினுட்டான் வந்து நின்று தான் இன்னார்ன்னு வெளியிட்டுக்க கூடாது ராமன் ஆறுன்னு தெரிஞ்சினும் நீ யார் உடனே நாம இருந்தா யாரோ தெருக்கு நாம் யாருன்னு சொல்ல அவர்கள் யார் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கொள்வோம் ஆனா ராமன் அதெல்லாம் பண்ணவே இல்லை நீ யாருன்னு சூர்பணக்க கேட்டாலும் இல்லையோ முதல்ல தசரதனுடைய சரித்திரத்திலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தயரதன் சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தார் அவருக்கு மூன்று மனைவிகள் அறுபது நாயிரம் வருஷமா புத்திரபாகியம் கிடைக்கல ரிஷர் வந்தார் யாகம் பண்ணி வைத்தார் புத்திரகாமே யாகம் பாயசம் கிடைச்சது மூணு பேருக்கு பிரிச்சு கொடுத்தா நாலு பிள்ளைகள் பிறந்தோம் ராம லட்சுமண பரத சத்ருகர்கள் பன்னெண்டு வருஷம் வசிட்ட இடத்துல எல்லாத்தையும் கத்திருந்தோம் அப்புறம் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் பன்னெண்டு வருஷம் நாட்டுல சுக்கமா இருந்தோம் பட்டாபிஷேகத்துக்கு தந்தையார் நாள் குறித்திருந்தார் ஆனா கைகை வர வேண்டிய படிக்கு நாங்கள் காட்டுக்கு வந்துட்டோம் பரதன் நாட்டு ஆண்டு இருக்கான் ராமன் இலக்குவன் சொன்னே அடுத்த பிள்ளை இவன் தான் அடுத்தது கல்யாண ஆச்சுன்னு சொன்னேன் சீத்தை இவதான் சீத்தை இத்தனை கேட்டுட்டு பெண்ணே நீர் அப்படின்னு ராமன் திரும்ப கேட்டார் வால்மீக ராமன் நேர்மையை வடிவெடுத்தவன் அதனால்தான் நேர்மையோட தன் சரித்திரத்தை முழுக்க சொல்லுட்டா சில பேர் டெலிபோன் பண்ணிட்டு நீங்க இருக்கடான்னு கேப்பா நானே தான் பேசிட்டு இருக்கேன் கிருஷ்ணன் இருக்காண்ணா இல்ல அவர் வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு நானே பதில் நல்ல நேர்மை பாரு ராமன் அப்படியா பேசல நீ யார்னு கேட்டவுடன் திரும்ப நீ யாருனே சொல்லாமல் அனைத்தையும் தன்னை பற்றி முதல்ல எடுத்துரைக்கிறான் அதுவே நேர்மை தான் நேர்மை என்றாலே எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமானவர்கள் நினைத்தல் அந்த நினைவு எப்படி வரும் பிரகலாதன் கிரணக்கஷ் இடத்துல தெரிவிக்கிறார் சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாத்தே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்த கதாபுத்த அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஒரு கடவுள்தான் இருக்கிறார் அப்ப எப்படி இவன் நண்பன் இவன் விரோதின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு முடியும் பார்க்க கூடாதே இன்னார் நண்பன் சொன்னா அந்த உடலோட இருக்கிறவர் நண்பர் இன்னார் பகைவன் அந்த உடலோட இருக்கிறவர் பகைவர் நமே தேஷோ கண்ணனை கீதையில தெரிவிக்கிறார் நான் விருப்பப்படுபவனும் கிடையாது நான் வெறுப்பவனும் கிடையாது விருப்பு வெறுப்புக்கள் இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் நாமே பார்த்துருக்கோம் தெரியுமா இப்ப வேணா அப்படி பார்க்க முடியுதுமோ ஆனா நாமே சின்ன பிள்ளையா இருக்கிறச்சே சின்ன பெண்களா இருக்கிறச்சே விருப்பு வெறுப்பு இல்லாமத்தான் எல்லாரையுமே பார்த்திருக்கோம் ஒரு மூணு மாசத்துக்கு குழந்தையே அது கொஞ்சம் வயசாக வயசாக வேற்று முகம் வருது அப்படின்னு அம்மாக்கள்லாம் சொல்லுவாள் இல்லையோ அப்படின்னு அவ அம்மா மடியில நல்லா உட்காந்துருக்கும் அவத்தோடுல உட்காந்துருக்கும் ஆனா நாம போய் வாயங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டோம்னா போன அழத்துக்கு ஆரம்பிக்கும் இன்னொருத்தரை பார்த்தாலே அப்ப வேறுபாடு தெரிய ஆரம்பிக்கிறது இல்லையோ ஆனா அந்த முதல் மாசம் வரைக்கும் அந்த வேறுபாடு தெரியாது சுத்தி சுத்தி எல்லாரும் ஒரே பார்வையாதான் பார்த்தோம் இருந்திருந்து பழகி பழகி அவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடுகிறோம் அந்த சார்பு வராம இருந்ததுனால் அம்மா கிட்ட சார்பு வரணும் தாப்பநாட்ட சார்பு வரணும் தாண்டி ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவோடே பழகுகிறான் தோணிப்படுத்தினால் அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் பகவானே உருத்தரேதான் இருக்கிறார் தெரிஞ்சு போச்சுன்னால் அப்ப வேற்றுமை பலப்படாது இதை எல்லாரையும் சமமாக பாவிக்கும் சமதர்சனம் ச ஆத்மா தத் சமசி ஸ்வேத கேதோ உபனிசக்தி சொல்றது ஓரோரு ஜீவாத்மாவுக்குள்ளும் பகவானை இருக்கிறார் அப்ப நம்ம யார பார்த்தாலும் இனிமே கொஞ்சம் இதை பழகிக்குங்க மனைவியை பார்த்தாலும் கணவனை பார்த்தாலும் பிள்ளைய பார்த்தாலும் அப்பா அம்மாவை பார்த்தாலும் மாமியார் மாமனார பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் அந்த உடலை விலை ஆத்மா சூக்மமா நுண்ணிய வடிவில் உள்ளுக்குள்ள இருக்கார் அவர் ஹிரயத்துக்குள்ள பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் நான் அதை பிரகாசமா இருக்கிற ஒரு ஆத்மா தான் இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் கம்யூனிகேட் பண்ணிப்போமே ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் என்ன நம்மள பைத்தியம் முட்டாளி சில பேர் சொல்லுவா ஆத்மா ஆத்மா பேசிக்கிறதா இப்ப யாரோ முட்டாளி சொன்னத பத்தி நமக்கு கவலை இல்ல நமக்குள்ள இருக்கிற பெருமாள் நம்மளை நல்லவர் ஏற்றுலாராங்கறதா முக்கியம் யாரை பார்க்கும் போதும் அந்த ஒளிபடைத்த ஒரு ஜீவாத்மா நுண்ணி ஆத்மாவாக பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அப்ப இந்த வேறுபாடுகள்லாம் மனசுல படாது வேறுபாடு படாது இருந்துட்டாலே நேர்மையானவனாக இருந்து விடுவோம் ஆக நேர்மையாக வாழ்வது எப்படி எது நேர்மை சமச்சித்ததா அனைவரையும் சமமாக பார்த்தல் என்று சொல்லுகிறார் வரும்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 தினந்தோறும் இந்த ஆடியோட்காஸ்டை கேட்டு மகிழவும்